ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மங்களை ஒவ்வொன்றாக பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் இப்போது வரக்கூடியதான அமாவாஸ்யா தினத்தில் கிரகண புண்ணியகாலம் என்கிற ஒரு பெரிய புண்ணியகாலமானது வருது கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த புண்ணியகாலம் ஏன்னா கிரகாதீனம் ஜெக்சர்வம்னு இந்த உலகம் நடக்கிறதுக்கே நவகிரகங்கள் தான் காரணம் அந்த கிரக சொல்லக்கூடியதான சூரியனுடைய ஒரு அனுகிரகத்தினாலேயும் சூரியனுடைய ஒரு கிரணங்களினாலேயும் இந்த உலகமே நடக்கிறது அந்த சூரியனு சந்திரன் இந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியம் நம்முடைய தேசம் உலகம் மனுஷியர்கள் பசு பட்சிகள் அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அப்படிப்பட்ட சூரியன் சந்திரன் இவர்களை வேறு ஏதாவது கிரகங்கள் மறைக்கிற பொழுது அது உலகத்திற்கும் பசு பட்சிகள் நமக்கு அனைவருக்குமே ஒரு மாற்றமானது ஏற்படுறது அதிலும் முக்கியமாக ராகு கேது இவர்கள் சூரியன் ஒட்டி வரும் பொழுது கிரகணம்னு பெயர் அந்த சமயம் ரொம்ப புண்ணிய காலமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அந்த கிரகண சமயத்தில் நாம் என்ன செய்தாலும் அதற்கு பலன் மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லப்படுறது சர்வம் கங்காசமம் தோயம் सर्वे பிரம்மசமா திஜாஹா சர்வம் பூமிசமம் தானம் கிரகணே சந்திரசூரியோ அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அந்த கிரகண சமயத்தில் அனைத்து தீர்த்தங்களும் கங்கா தீர்த்தத்துக்கு சமானமாக ஆறுது அனைத்து மக்களும் ஈஸ்வரனுக்கு சமானமாக ஆறா சர்வம் பூமி சமம் தானம் அந்த சமயத்தில் நாம் செய்யக்கூடியதான தானம் அனைத்து பூமியையும் சேர்த்து தானம் பண்ணின புண்ணியம் கிடைக்கிறது இந்த கிரகண சமயத்தில்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதே போல்தான் மகாபாரதத்திலேயும் கங்காஸ்நானம் பிரகுர்வேத கிரகணே சந்திரசூரியோ மஹானதீஷு வாச்சானியாசு ஸ்நானம் குறியாத் யாவிதிதி அப்படின்னு கிரகண காலத்தில் கங்கா ஸ்நானம் ரொம்ப பலனை கொடுக்கறது அல்லது மகா நதிகள் புண்ணிய நதிகள் எங்கே இருக்கோ அங்கே போய் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கறது இந்த கிரகண சமயத்தில் ஒன்றுமே செய்யாமல் இருக்கக்கூடாது இருந்தால் அது ரோகப்பீடை ஏற்படுறதுன்னு வசிஷ்டன மகர்ஷி தர்மசாஸ்திரத்தில் காண்பிக்கிறார் கிரகணே சங்கரமேவாபி நஸ்நாயாத் எதி மாணவா சப்த ஜன்மனே குஷ்டீ சாது துக்கபாகீச்ச ஜாயத்தே யார் இந்த கிரகண புண்ணிய காலத்திலேயும் மாசப்பிறப்புன்னு சொல்லக்கூடியதான சங்கிரமண புண்ணிய காலத்திலேயும் ஸ்நானம் தர்ப்பணம் தானம் எதுவுமே செய்யாமல் இருக்கானோ அவன் ஏழு ஜென்மாவுக்கு குஷ்டரோகத்தோடு பிறக்கிறான் அப்படின்னு வசிஷ்டங்கர மகர்ஷி காண்பிக்கிற ஆகையினாலே இந்த கிரகண புண்ணிய காலத்திலே ஒன்றுமே செய்யாமல் இருக்கக்கூடாது ஸ்நானம் பண்ணணும் பச்சை தலத்தில் ஸ்நானம் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்லை வெந்நீரில் ஸ்நானம் பண்ணலாம்னு அந்த அளவுக்கு விட்டு கொடுக்கறது நம்முடைய தர்மசாஸ்திரம் வாபி கோப்ப தட்டாக்கேஷு கிரி பிரசிரவணே நதே தேவகாத்தே சரசீஷு திருதாம்புனி உஷ்ணோோதகேபிவா ஸ்நாயாத்து கிரகணே சந்திர சூரியயோஹோ கங்கைக்கரையில் இல்லை அப்படின்னா பக்கத்தில் உள்ள புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணலாம் புண்ணிய நதிகளும் இல்லைன்னா வாபி குட்ட, கூபம் கிணறு குளம் என்ன பக்கத்தில் இருக்கோ அங்கே போய் ஸ்நானம் பண்ணுறது கிரிபிரசிரவணேபிவா அல்லது அருவிகள் ஏதாவது பக்கத்தில் இருந்தால் அங்கே போய் ஸ்நானம் பண்ணுறது நத்தியானதே தேவகாதே சரசேஷு திருதாம்புணி அல்லது கோவில் குளங்கள் இருக்குது அப்படின்னா அங்கே போய் கூட ஸ்நானம் பண்ணலாம் உடம்பு முடியல அல்லது அதுபோல் ஸ்நானம் பண்ண முடியலன்னா நம்மிடத்தில் என்ன ஜலம் இருக்கோ அந்த ஜலத்திலையாவது குளிக்கணும் பச்சை ஜலத்திலே குளிக்க முடியலன்னா உஷ்ணோதகே பிவா ஸ்நாயாது கிரகணே சந்திரசூரியோ போட்டாவது ஸ்நானம் பண்ணு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஸ்நானங்கிறது ரொம்ப முக்கியம் கிரகண புண்ணிய காலத்தில் கிரகண புண்ணிய காலத்தில் நான்கு விஷயங்களே கட்டாயம் நாம் செய்யணும்னு சொல்லிக் கொடுக்குறா மகர்ஷிகள் கிரகணம் பிடிச்ச பிறகும் கிரகணம் விட்ட பிறகும் ஸ்நானம் பண்ணுறது பிதர்களை உத்தேசித்து தர்ப்பணம் செய்யணும் ஜபங்கள் பண்ணுறது தானம் பண்ணுறது இது நாளும் கிரகண புண்ணிய காலத்தில் நாம் செய்யணும் மகாசங்கல்பம் சொல்லி ஸ்நானம் செய்துக்கணும் பிறகு தர்ப்பணம் பண்ணணும் அமாவாஸ்யா முதலிய புண்ணிய காலங்களில் தர்ப்பணம் செய்பவர்கள் தர்ப்பணம் செய்துக்கணும் பிறகு ஜபம் பண்ணணும் மந்திரங்கள் என்னென்ன மந்திரங்கள் நமக்கு உபதேசம் ஆயிருக்கோ அந்த மந்திரங்களை ஜபம் பண்ணணும் கிரகணம் விடுற சமயத்தில் தானம் பண்ணணும் அந்த சமயத்தில் செய்யக்கூடியதான தானத்திற்கு ரொம்ப உயர்வு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகண ஸ்நானங்கிறது அனைவருக்குமே உண்டு சர்வே வர்ணா சூதகேபி மிருதகே ராகுதரிசனே ஸ்நாத்வா ஸ்ராத்தம் பிரகுர்வீத தானம் சாட்சிய விவர்ஜிதம் அனைத்து வர்ணத்தார்களுக்கும் ஸ்திரீகள் புருஷர்கள் குழந்தைகள்னு எல்லோருக்கும் இந்த கிரகண ஸ்நானங்கிறது உண்டு ஆச இருந்தாலும் கூட கிரகண புண்ணிய காலத்திலே ஸ்நானம் உண்டு பத்து நாள் ஏதோ தீட்டு காக்கிறோம்னா அந்த தீட்டு சமயத்திலே கூட இந்த கிரகண புண்ணிய காலத்திலே செய்யக்கூடியதான அனுஷ்டானங்கள் உண்டு பகிஷ்டையாக உள்ள ஸ்திரீகளுக்கு கிடையாது அவர்கள் மாத்திரம் கிரகண கிரணம் மேலும் விழாமல் இருக்கணும் கர்ப்பத்தில் வியாதிகள் ஏற்படுறது அந்த கிரகண கிரணம் விழுந்ததானார் மாசமாக இருக்கக்கூடியதான ஸ்திரீகள் அதாவது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் பகிஷ்டையாக இருக்கக்கூடிய பெண்கள் பிரசவிச்ச பெண் இவர்கள் கிரகண கிரணம் மேலே விழாதவாறு மரவாக இருக்கணும் கிரகணம் விட்ட பிறகு பிறகு பிரசவித்தவளோ அல்லது கர்ப்ப ஸ்திரிகளோ ஸ்நானம் பண்ணணும் விட்டு முடித்த பிறகு அப்படி இந்த கிரகண புண்ணிய காலத்தை நாம் ஒன்றுமே செய்யாமல் விடக்கூடாது நம்மால் என்ன முடியுமோ அதை செய்யணும் ஸ்நானம் பண்ணணும் ஜபம் பண்ணுறது காயத்ரி ஜபம் அந்த சமயத்தில் ஒரு ஆவர்த்தி ஒரு தடவை காயத்ரி மந்திரம் சொன்னால் ஆயிரம் தடவை சொன்ன பலன் கிடைக்கிறது அப்படி பயன்படுத்திக்கணும் அதுபோல் பூஜை பண்ணுறது சமயம் இருந்ததானால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி பஞ்சாயத்தனை பூஜை பண்ணுறது பிறகு விடுற சமயத்தில் தானம் பண்ணணும் நம்மால் எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும் துளியோண்டு கொடுத்தாலும் கூட மேருமல அளவுக்கு கொடுத்த பலன் கிடைக்கிறதுன்னு இந்த கிரகண புண்ணிய காலத்தினுடைய பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கு இப்போது வரக்கூடியதான கிரகண புண்ணியகாலம் எப்போது ஏற்படுறது எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அது பீடையாக அமையிறது அந்த சமயத்தில் என்ன செய்யணும் என்கிற விபரங்களை அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்